முருகா எல்லாரும் நல்லபடியா வைப்பா குட் மார்னிங் மகாலட்சுமி குட் மார்னிங் குட் மார்னிங் மாமி குட் மார்னிங் எங்க விஜய் வரலயா எல்லாரும் வந்துட்டீங்களா ரெடியா எரி சாப்பிடும் போது தூங்கும் போதுமா போடுற பத்து ரூபாய்க்கு ரெண்டு கேசட் எனக்கு வேணும் போன வாரம் யாரும் போட்டு பேட்டி போட்டு படிக்கலையா படிச்சேன் பாதி பாட்ட தான் பாடுற நானும் ரெண்டே குழந்தைங்க ஏகப்பட்ட சொத்து எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது தினு எங்க அப்பா இந்த பாட்டை சொல்லி கொடுப்பாரு நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் ஏன்பா தினு இதே பாட்டை சொல்லி கொடுக்குறீங்கன்னு அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு அம்மா மகாலட்சுமி உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை காணாம போயிட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாட்டுன்னு சொல்லி இந்த பாட்டோட ஒரு பாதி எனக்கும் மறுபாதை எங்க அண்ணனுக்கும் சாப்பாட்டோட ஊட்டி விட்டாருமா ஏதோ ஹிந்தி படம் பாக்குற மாதிரி இருக்குமா இப்படி பந்தமா பாசமா பழகிக்கிட்டு இருந்த எங்க அண்ணன் எனக்கு பத்து வயசா இருக்கும்போது எங்க வீட்டு வேலாக்காரி எழுத்துட்டு ஓடி போயிட்டான் வேலக்காரி எழுதிட்டு ஓடி போயிட்டாரா பாட்டு நம்ம வீட்டுல தொடரும் அப்படித்தானே சித்ரா நான் எதை வேண்டாலும் தாங்கிப்பேன் நம்ம குடும்ப பாட்டை அவமானப்படுத்தினு எனக்கு கோவரும் நான் இருக்கடத்துல பாடு மாமா கிடைக்கிறானோ இல்லையோ செலவுக்கு நாலு காசு கிடைக்கும் பாரு கஷ்டம் நான் வரேன் ஏன் முன்னாடி நின்று பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சே இந்தாங்க என்னது இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் நீங்க இந்தியாவில இருக்க கூடாது அமெரிக்கா போவீங்களோட செலவு பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன அஞ்சுக்கு வந்துருக்கேன் சாயங்காலம் ஆறு மணிக்குதான் லவ் பண்ற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இப்படி படபடானிட்ட சொல்லிட முடியாது ஏ உங்க அம்மாக்கு ரத்த குதிப்பு இருக்க நேரம் பாத்து தான் சொல்லணும் எப்படி நேரம் வரத்துக்கு இன்னும் பத்து பஞ்சு வருஷம் ஆகமா நான் நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்களோட தான் போய் பர்மிஷனே வாங்க போறோம் குழந்தைங்களே கஞ்சோம் பாட்டி பாட்டி அப்பா அம்மா கல்யாணமணி பாட்டி நல்லா இருக்கும் நாளைக்கு எங்க அம்மா என்னையும் வாழ்க்கையே தெரியல டிராயிங் ஆகுது இல்ல பாட்டு கத்துக்கலாம் இருக்கேன் ரெடி ஆயிட்டே கோயில கிளம்பலாமா விஜயா அந்த பாட்டை போடுமா ஆமா என்னமா இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இது இன்னைக்கு கேவலமான பாட்டு சித்ரா இது நம்ம குடும்ப பாட்டுமா இருக்கட்டுமேமா நீ அந்த பாட்டை போட்டுதான் உனக்கு உங்க அண்ணன் ஞாபகம் வந்துரும் நீ ஓன ஆழ நீ அழுதானா நானும் அழுவேன் அசிங்கமா இருக்குமா பிளீஸ்மா ஓகே சித்ரா இன்னைக்கு என் பர்த்டே உனக்கு என்ன வேணாலும் கேடு கண்டிப்பா வாங்கி தருவேன் நிஜமா ஷுர் நீ பேச்சு மாத்தக்கூடாது நேவ அம்மா நான் வந்துமா சொல்லுமா இந்த கோபி இல்ல கோபி கோபி ஆஹ் கோபி கோபி சட்டிப்பாளையம் ஷூட்டிங் எல்லாம் கூட நடக்குமே ஆபீஸ்ல பிக்னிக் போறாங்களா ஐயோ, நான் சொல்ல வந்த கோபி என்னடி விஜயம் தெரியுமா என்னது வீட்டுக்கு கமலம் பவானி இல்ல ஓடிட்டானு பார்க்கவே தெரியுமா சார் நீங்க என்னமா பேசினீங்க போல இருக்க நீங்க என்னத்துக்கு ஊரு வாம்ப நான் வரேன் அதுக்கு அந்த அம்மா ஏடி ஒன்னு அழனும் பவானில வெட்டி கொல்லணும் உழைச்சு மூணு விடுறதுக்குள்ள இதுங்களுக்கு லவ் ஒண்ணுதான் குறைச்சு சித்ரா பாருமாட்டிருக்கு சிங்கப்பூரா சீக்கிரம் பிரிச்சு படிமா அன்புள்ள தங்கை மகாலட்சுமிக்கு உன்னோட அண்ணன் சிதம்பரம் எழுதி கொள்வது போட்டு பேட்டியும் போட்டிருந்தது உடனே போட்டிருக்கேன் அதை விட முக்கியமான சமாச்சாரம் உன் பொண்ணு சித்ராவுக்கு இருபது வயசு போட்டிருந்தது என்ன ஆச்சரியம் தங்கச்சி என் மகம் பிரேம பெத்து கொடுத்துட்டு கண்ண பாதியா முடிட்டேசுமா பிரேமுறது கல்யாண வயசு வந்ததும் தெரிஞ்சிருக்கு கூடிய சீக்கிரம் பிரியமுள்ள உன்னோட ஒரே அண்ணன் சிங்கப்பூர் சிதம்பரம் அம்மா என்ன எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்காது அடிப்பின் சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு ஓடி போன என்னோட ஒரே அண்ணன் இன்னைக்கு இருக்க அதோட சித்ராவுக்கு சரியான மாப்பிள கிடைச்சிருக்கான் சந்தோஷ சமாச்சாரம் தானே இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை வெளிநாட்டுல இருக்கிற நீ பேசாமே இருந்த பிரேமை பாத்திருக்கிய என்ன மாதிரி எனக்கு பத்து வயசா இருக்கும்போது எங்க அண்ணன் பார்த்தது எங்க அண்ணன் மகன் எப்படி பாத்திருக்க முடியும் நான் கேக்குறேன் யாருமே பாக்காத ஒருத்தனை எப்படி என் ஏத்துக்க முடியும் எதுக்காக பாக்கணும் பாத்து பேசி முடிவு பண்ணி கல்யாணம் செஞ்சாங்க வாழ்க்கையெல்லாம் சந்தேகம் அழகா இருப்பாரோ அசிங்கமா இருப்பார்தான் இல்லையம் எங்க அண்ண மகன் பிரேம் நிச்சயமா அழகா அஜானு பகுவார் பாண்டி ஏ உங்க அண்ணன் அவ்வளவு அழகா இல்ல போன ீனே நல்லா இருக்கா சார் நீ தான உங்களுக்கு ஏ தேங்க ஒரு நல்ல கோழியும் கிடைக்கவே இல்லையே முடிவா சொல்லிடுறேன் என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டுல எஸ் வி ரங்க பெரிய குணச்சித்திர நடிகர் வர போறாரு நினைச்சேன் வணக்கம் சார் கங்கிரேஷன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு நீங்க வந்து தலைமை தாங்க கேவலமா இருக்குமே அப்படின்னாரு அதாவது உங்க நடிப்பு ஊர்ல அவ்வளவு தூரம் பரிவி போச்சுன்னா பாருங்களேன் இப்ப தானே தோணுச்சு நேரத்து தோணுச்சு ஆனா சொல்லும் போது நீங்க இல்ல இப்ப தோணுச்சு அப்புறம் பண்றீங்க வந்துட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் வெளிய போய் பேசலாமி உடனே ஒரு நல்ல சத்திரமாட்டாங்களா சிங்கப்பூர் சிதம்பரம் எனக்கு ஒரு மாமா என்ன மாதிரி திடீர்னு கட்சி மாதிரி என்னோட அழகா இருப்பானா நம்மளோட காதல் தெய்வீக காதல்மா நம்ம முதல்ல எங்க மீட் பண்ணாம இருக்க கோவில் செருப்பு வைக்கிற இடத்துல ஆமா அந்த பிரேம் எப்படி இருப்பான் நிஜமாவே என்னோட அழகா எங்க எங்க அம்மாவே அந்த மாமாவை எங்க அம்மாக்கு பத்து வயசா இருக்கும் போது வேலைக்காரிக்குடும்ப ரக்சியும் அத பத்தி நமக்கு என்ன ஆக மொத்தம் உன்னுடைய அம்மா தன்னுடைய சொந்த அண்ணனியே ரொம்ப சின்ன வயசுலதான் பார்த்திருக்காங்க அதனால பாக்கி பாட்ட யாரு பாடிட்டு வந்தாலும் தன்னுடைய அண்ணா நான் ஏத்துப்பாங்க அண்ணா மகன பார்த்ததே கிடையாது இது ஒரு பெரிய ப்ராப்ளமா கவலை விடு நாளை இவர்தான் உன்னோட மாமா நான் மாத்தறேமானா என்ன சார் காதுல இருந்து விரலை எடுத்துட்டீங்களா இல்ல இல்ல காதுல நேசா குடுஞ்சது விரலை வெளிய எடுத்தா வார்த்தை காதுல விழுந்துருது பரவால சார் நீங்க நாலில இருந்து நம்மளோட டைரக்ஷன்ல புதுசா ஒரு 드라마 நடிக்கப் போறீங்க நீங்க சிங்கப்பூர் சிதம்பரமா நடிக்கப் போறீங்க நான் உங்க பையன் பிரேமா ஆக்ட் பண்ணப் போறேன் என்னப்பா எனக்கு ஃாதர் கேரக்டரா நான் என்ன அந்த பிரேம் ரோல் பண்றனே பஸ்டைலா இருக்கேன் ஸ்டைலா பிரேம் ரோல் பண்ணி சித்ரகிட்ட ஜாலி கட்டிடுவீங்க அப்புறம் எனக்கு என்ன வேஷம் வாயில கட்டவளை வச்சிட்டு கெட்டி மேளம் கெட்டி மேளம் கணமா அது என்ன சார் அது பாருப்பா நான் பையன் நாளைக்கு நாங்க சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி மெட்ராஸ் எக்மோர்ல இறங்கிறோம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கிடுறோம் ஸ்டெடி பண்ணாம நான் எப்படி பண்றதா எங்க மாமாவை பத்தினா எல்லா டீட்டெயில் உங்ககிட்ட சொல்லி தர முக்கியமா நீங்க வீட்டுக்குள்ள குடும்ப பாட்டோட இருக்கு முடியாது சார் சொல்றங்கூர் சிதம்பரமா சித்ரா மாமாவா என்னோட அப்பாவா அவங்க வீட்டுல போய் அவங்க சொந்த டைலாக் பேசுவாங்க வேணாம் தங்கச்சி நான் ஏற்கனவே காப்பி சாப்பிட்டேன் அந்த வீட்டு ஜன்னல் வீடியா எட்டி பாப்பார் இந்த பையன் மாமா ரொம்ப நல்லா பண்றானு மாமா இருக்கிற மாதாது என்ன சொல் என்ன ஓகே இல்லையா சரிப்பா ஒரு மா வந்து நீங்க வீட்டுக்குள்ள வந்துடுறேன் எங்க அப்பா சிங்கப்பூர்ல பயங்கர பிசினஸ்லாம் இருக்கு அவர் வரத்துக்கு இன்னும் நாலு நாள் நாலு நாள் கழிச்சு இவர் வருவாரு என்ன பாட்டு தங்கச்சி அண்ணா பாட்டு முடிஞ்சோன்னு ரெண்டு பேரும் சின்ன வீட்டுக்குள்ள ரொம்ப ஓடி வந்து இருப்பாங்க அவங்க ஒண்ணு சேரத்துக்குள்ள முடிச்சுட்டு கிளம்பிவிடும் விஷயம் அம்மா தெரிஞ்சு போச்சுன்னா நீயே காட்டி கொடுத்தாதான் நடிகன் பாட்டு வீட்டுக்குள்ள நீங்க குடுக்கணும் முதல்லும் கூப்பிடு கையில் பத்தாயிரம் வச்சு அழகும் இல்லப்பா செக் கொடுக்கறதே கிடையாது பன்னெண்டாயிரம் என்னோட அம்மா இருக்குது அக்கா மாதிரி இருக்குது தங்கச்சி மாதிரி தங்கச்சி நாயை போயிடுச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் அப்படியே மலேசியா பக்கம் போனீங்கன்னா பூட்ட கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படின்னாக்க இந்தியால ரூபா அப்படின்னா சிங்கப்பூர்ல டாலர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தம்பி இந்த பூட்டக்கேஸ் நல்லா இல்ல அப்ப திவால் வச்சுக்கலாம் அத்த மூணு திவால் அத்தை திவால் தம்பி எங்க அண்ண வரல என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஐயோ உங்க அப்பா வரலயானு கேட்கறாங்க புதுசா விட்டுருக்காங்க அதாவது சிங்கப்பூர் பாஷையில அப்படின்னா இந்தியன் பாஷையில பணம் முருகா உருணு நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்த அறுபடை வீட்டுக்கு வரதான் வேண்டிட்டு இருக்கேன் சித்ரா நான் இருக்கோம் அது இல்ல அதாவது எனக்கும் சித்ரா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க கண்டிப்பா கேட்டுக்கணும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எங்களை தனியா விட்டு போனீங்கன்னா தம்பி ஒன்ன பத்தி எனக்கு தெரியாத யாராவது சொல்லிட்டாங்களா வெளியில போகவே முடியாது பழைய நினைவுகள்லாம் பேச பத்து பதினஞ்சு நாள் என்ன பேச போறே தெரியாதுலயோ நீங்க அவசரப்பட்டு ஒரு வாரத்துல வராதீங்க எங்க அப்பா அவர் வந்து ரிஹர்சல் சரியா இல்லன்னு வச்சுக்காங்க அதாவது பண வரவு சரியா இல்லன்னு ஆஹ் இன்னைக்கு காலதான் நான் பேப்பர்ல படிச்சேன் இந்த அறுபடை வீடு இருக்குல்ல நாலஞ்சு படம் சேர்த்திருக்காங்களா நீங்க வரும்போது யாழ்ப்பாணம் வழிய வாங்க அங்க ஒரு படை இருக்குது அதையும் பாத்துட்டு வந்துடலாம் விஜய் அதான் பாட் சங்கிட்ட போய் எடுத்து வச்சே தம்பி நான் வரேன் வீட்டை பத்திரமா பாத்துக்கோமா சரிமா ஆமா அது என்னது வேலைக்காரி தலையில உங்க அம்மா தலையோட பூ அதிகமா இருக்கு அது உங்க அப்பாவை கேட்க வேண்டிய விஷயம் ஐயோ இங்க இந்த மேனேஜர் கால வாரி விட மாட்டாரு தலையே ஒழுங்கா வராது அப்புறம் நீ ஒண்ணும் அதுக்கப்புறம் வருவாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுவாங்க ஒண்ணு சேருவாங்க நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கல்யாணம் நடந்து முடியிற வரைக்கும் நாம இந்த மாதிரி ஆக்ட் பண்றோம்னு வேற யாருக்கும் தெரியக்கூடாது எனக்கு தெரிஞ்சு போச்சே நீங்க ரெண்டு பேரும் சந்தேகமா இருந்துச்சு எங்க பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அவ்ள தூரம் விட்டு கேட்டாச்சா அது ஒண்ணு இல்லமா நாங்க ரெண்டு பேரும் சொல்லிடலாம் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் சித்ரா சொல்லிச்சு அவங்க அம்மா சம்மதிட்டுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அதான் ஓஹோ காதல ஆசிர்வாதம் பண்ணுங்க தெ யோ யார் யானி என்றி யோ நான் வந்ததில இருந்து பாத்துக்கனே இருக்கேன் வரம போறோம் எல்லாம் அத்தை அத்தைங்க என்னையா நஞ்ச நிக்கிறீங்க இருங்க இருங்க சார் நீங்க ஐ அம் பிரேம் தி ஒன்லி சன் ஆஃப் தி ஒன்லி சிங்கப்பூர் சீதம்பரம யோ அந்த எங்க அப்பா லெட்டர் போட்டு தர வரலியா யோ நான் அத்தை இல்ல கம்နေறியா हां கூச்சிகாதீங்க சார் ஏன் சார் அவங்க போய் அத்தை அத்தை இருக்காங்க அவங்க வந்து உங்க அத்தை கிடையாது அவங்க தான் வந்து அவங்க தான் உங்க அத்தை பொண்ணு சித்ரா இன்னாoidaல இன்னா பாவா அப்ப நீங்கதான் அதாவதுங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னாபா அப்படின்னா ஆசியா சொல்றது இன்னாபா நாஸ்டா துண்ணியா அப்படின்னு கேப்பாங்களே அந்த மாதிரி இன்னாபா அது நீங்க வந்து பிரேமு அந்த பொண்ணு உங்களுடைய அத்த பொண்ணு சித்ரா அதுல எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அறுவடை எங்க அப்பா சிங்கப்பூர்ல பாத்துட்டு இருக்காரு தெரியாதுல்ல சிங்கப்பூர் பாஷா அங்கயா தான் அர்த்தமா சித்திர என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கா ஏ எங்க ஊர்ல எல்லாம் சிம்பிளா தான் இருப்பாங்க அது இல்ல சார் வேலைக்காரி மாதிரி புடவை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னா இதோட சிம்பிள் இது கூட கட்டிக்க மாட்டேன்ட்டாங்க அது இல்ல இதோட நான் கந்தலான புடவை தான் கட்டிப்பேன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கதான் சொன்னோம் நீங்க என்ன வேலைக்காரியா அப்படின்னும் இல்ல அப்ப நான் யாருன்னு அவங்க கேட்டாங்க அப்புறம் நாங்களே சொன்னோம் நீங்க வேலைக்காரி இல்ல நீங்கதான் மலையாளிமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி புடவை கட்டி வச்சிருக்கிறோம் இவங்க ரொம்ப ஆனாலும் அடக்கம் தெரியுமா ஆனாலும் தைரியமான பொண்ணு கையில பாருங்க தொடப்பம் இருக்குது ஏ எனக்கு கூட சிம்பிளா இருந்தாதான் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஒரு தொடக்கம் வாங்கி தரேங்க அது தமிழ் பண்பாடு அவங்களுக்கு அவங்களை புடிச்சு போச்சுன்னா கல்யாணம் கட்டிக்கங்க அவ்வளவு இது அடுத்து நீங்க இந்த பரவிஜயா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் அந்த பையன் பிரேம் வருவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் திடீர்னு வந்துட்டான் அதான் எனக்கு என்ன பண்றது தெரியல டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி உன்ன அவனோட அத்தப்பூ சித்திரான்னு சொல்லிட்டேன் அவனுக்கு போச்சு உனக்கும் அந்த ஆளு பிடிச்சி போச்சு நான் சொல்லு நாங்களே கல்யாணம் கட்டி வைக்கிறோம் நீ பேசாம சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிடலாம் அங்க எலக்ட்ரானிக் தோட்டம் வந்துருதான் என்ன சொல்றீங்க நாங்க ஒண்ணு சேரணும் பெண் குட்டி எப்படி கரையணும் ஏமா அம்மா கூட உனக்கு தெரியாதா சரி அம்மா தான் ஊர்ல இருந்து வரது இன்னும் ஒரு வார அப்ப என்ன அது கூட சமாளிச்சு என்ன என் மரமச்சு கேரக்டர் என்ன செய்யறாரு சாராய கடையில காவல்காரையெல்லாம் போயிட்டானே பிடிக்காதுங்க பிடிக்காத அப்புறம் என்ன அந்த போர்ட் அவுட் டெபாசிட்டே கிடைக்காது மாதிரி வாழ்க்கை சில பேரு தான் கிடைக்கும் உனக்கு அந்த பையனை பிரேம பிடிச்சிருக்குது பிரேமுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன எங்க அவன் காலங்காத்தால வெளியில போனவர்தான் இன்னும் ஆளே காணும் அழுக்கு துணி கையில பேண்ட் அந்த அம்மாவோட புடவை தோங்கி சொல்லி என்னது அவங்க துணியே நீ துவைக்கிற நோ சித்ரா நீ இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது எனக்கு இதெல்லாம் மண்ணல்லி போட்டுற போல இருக்க இது பாரு மாதிரி சொன்னேன் அழுகும் வரும் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே நீ பேசுற இந்த பாஷ தான் உனக்காக ஒரு பட்டுப்போட வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ள போய் கட்டிட்டு ஐநூறு கூட பார்த்தது இல்லையா இப்ப நீ இதை கட்டிக்கிட்டு வரணும் இல்ல நான் எழுதுவேன் சரி கொஞ்சம் வீட்டு வேலை பாத்துட்டு வீட்டு வேலை செய்ய போறியா அப்ப நான் வேணா உனக்கு உதவியா வீட்டு வேலை செய்யமா அந்த புடவை கூட நான் போய் தோசிட்டு வரேன் நான் பாத்தியா நீ நல்லா பாரியா அந்த ஆள் என்னையா இருக்கு அம்மா வந்து அப்ப என்னன்ற பாருக்கா அணக்கார வீட்டு புள்ள நான் ஒரு வீட்டு வேலைக்காரி ஒத்து வருவங்கறேன் சிங்கப்பூர்ல அவங்க வீட்டுல ஒத்து வரும் சிங்கப்பூர்ல வேலைக்காரிய கட்டிக்கிறதுக்கு நாளைக்கே உனக்கும் அந்த பையன் பிரேமுக்கும் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு ஒரு பையன் புறந்தான் வளர்ந்தான் அந்த பையன் நீங்க பாக்குற பொண்ண கட்டிக்க மாட்டான் இன்னொரு வீட்டு வேலைக்காரி தான் கட்டிப்பான் எங்காவே கணத்தடியில துணி துவச்சு நிற்கிறாரு ஐயோ துணி துவைக்கிறாரா காதல்னா இப்படி இல்ல இருக்கணும் அப்படியே துணி கூட நான் துவச்சிட்டு வரேன் வீட்டுல இன்னொரு பிரேம் இருந்த அனாவசியமான குழப்பம் ஆயிடுவோம் ஆமா அந்த ஒரிஜினல் பிரேம் எங்க இருக்கான்ல அவன் அப்படியே கிணத்துல தள்ளிட்டுமா விதவி ஆயிடுவே காய போது இந்த வீட்டு மாப்பிள்ளா வேலைக்காரன மாறி அது ஒண்ணு வீட்டு வேலை செய்யலாமா துவச்சிட்டு கால விழ கத்துக்கா நல்லா இருக்கு மாடியில குடி இருக்கிறேன் இது என் சம்சாரம் பேரு விஜய் கால விழு மாமா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் மகால காது கேட்காத உங்க குரல் என்ன பயணி மலை வரைக்குமா கேக்கும் பயணிய ஆமாங்க பிரிஞ்ச குடும்பத்தே நம்பளுக்கு ஏத்த கிளம்பி பயணி மலை மேலே போயிருக்கிறாங்க திரும்பி வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க அப்படியா குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் என் தங்கச்சி நான் கூட்டிட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகும் பரவாயில்லப்பா அவன் வர்றவருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருந்து என் குடும்ப பாட்டை பாடி என் தங்கச்சி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் இருக்கு கம்பார்ட்மெண்ட்லயே ரெண்டு பக்கமும் இருக்கு இல்ல இறங்கல இருக்கு இந்த வீட்டுல எங்கப்பா பாத்ரூம் இருக்கு இந்த வீட்டுல உங்க அப்பா பாத்ரூமா உங்களுக்கே கட்டல உங்க அப்பா பாத்ரூம் கட்டுவாங்களா அது இல்லப்பா அதுவும் இல்லையா அப்புறம் எதுக்கு பாத்ரூம் ஐயோ இந்த வீட்டுல எங்க பாத்ரூம் இருக்கு நான் கூட்டிட்டு போறேன் வந்து மாமா வெளிய போயிருக்காரு அவர் வரதுக்குள்ள என்ன ஏன் கூப்பிட்டீங்களா ஆமா எங்க அந்த லூசு பைத்தியம் பிரேம யோ அத்த பையன் லூசு கிசுன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோம் அவன் சொல்லீங்க சரி தாயே இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் எங்க உன்னுடைய ஆசை காதலர் தோசைக்கு மாவாட்டிக்கிறாரு காதல்னா இப்படி இல்லா இருக்கணும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பொறுப்போக்குல என் மனசு பிரேம் பக்கம் தாவிடுமோன்னு பயமா இருக்கு அடிப்பாவி அரப்படி மாவுல கட்சி மாறிட்டேனி ஆமா ஆமா அப்போ இந்த மாதிரி ஏமாத்திர கவலையாக தெரியுமா ஏன் போய் இந்த மாதிரி ஏமாத்துற டெய்லி விளையாடுறேன் அவனை கூப்பிட்டது பாறியா நான் நிஜமான சித்ரா கிடையாது நான் இந்த வீட்டு வேலை காரி விஜயா நீ என்ன கட்டிப்பியா மாட்டியான்னு கேளு கட்டிக்கிறேன்னா ஓகே மாட்டேன்னா அவன் சட்டையை புடிச்சிருவான் கூப்பிடுவன என்னங்க சித்ரா தோசைக்கு மாவழிச்சேன் யோ, நீ என்ன நம்ம காதல் காதல்மா, இது நான் மட்டும் இந்த வேலை இருக்கேன் விஜயா அப்ப அவங்க அவங்கதான் உண்மையான சித்ராமா அவர் கோபி ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி போறாங்களா நினைச்சு அப்பவே நான் சந்தேகப்பட்ட நான் உன்னை கட்டிக்கிறேன் ஆனா இந்த விஷயத்த எப்படி எங்க அப்பா கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்போ நீ கைவிட்டு போறியா இது மாதிரி ஒரு எல்லாரும் என்ன மாதிரி தைரிய இருக்க முடியுமா நான் நான் அதெல்லாம் சொல்ல கூடாது அதுக்காக இந்த லெட்டர்ல நீங்க ஒரு கை அதாவது பாருங்க குல வழக்கடி வீட்டு வேலைக்காரருடன் ஓடுகிறேன் வாழ்க்கைக்கே வழிகாட்டு என்ன போய் சுட்ட சொல்றேன் இல்ல அவங்களை வெளியாக அட்ரஸ் குடுத்துருக்கீங்களா என்ன நீல் நேற்று குருமூர்த்தி ரயில்வே ஸ்டேஷன் அண்ணா நகரில் ஒரு மசாஜ் கிளப் நிறுத்திட்டு இருந்தாங்கன்னு கிளம்பிட்டான் என்ன ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் சாவி எங்க கொடுத்து எதுக்கிட்ட ஒரு மசாஜ் கிளப் அனசுமாட்டிருக்கு சாவி வேண நீ வச்சுக்க குழந்தைங்களா கூட உள்ளதா இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கு ஒரு மசாஜ் கிளப் சாவி சும்மா இருக்குதுன்னு நான் இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் கோவிட்டீங்களே அருமையான ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் சமூக விரோத சடியில் ஈடுபட்டு சொல்றது அந்த கண்டாவையே எப்படி சொல்றது முடியும் சொல்லு தொலையா காது கொடுங்க சொல்றேன் இந்த நான் நான் ஒரு சித்ரா என்ன இது லெட்டர் என்ன நான் கோபியை மன்னிச்சிருங்க அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு என் மகன் தான் பலியாக என்ன காலியா எலுமிச்சம் காதல் அன்பு பக்தி ஆசாசியா என்ன பார்க்கணும் என்னோட சம்பந்தம் வச்சுக்கணும் நினைச்சிட்டு இருந்த தங்கச்சி முகத்துல நான் எப்படி முடிப்பேன் என் பையனை என்ன தானே உங்க பையனை மா என்ன நட தங்கச்சிய பார்க்காம இந்தியா விட்டு கிளம்புறதா கேவலம் பெத்த பையனுக்காக சொந்த பந்தத்தை நான் இழக்க மாட்டேன்பா அப்போ உங்க தங்கச்சி வந்தோன்னு ஆசையா கேப்பாங்களே எங்க அண்ணா உன் பையன் என்ன சொல்ல வீட்டு வேலை நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எனக்கு தெரியாம என்னுடைய நீ தானே ஆக்ட் பண்ண ஆமா இப்ப எனக்கு தெரிஞ்சேன் என்னுடைய பையன ஆக்ட் பண்ணிடு நான் விளையாடுறீங்களா ஒரு வீட்டு அடிக்க சொல்றீங்களா இன்னொரு பையமா நடிக்க சொல்றீங்களா அப்படி எல்லாம் செய்ய கூடாது சார் ஒரு தடவை தான் செய்யணும் பிளீஸ் தயவு செஞ்சு ஒத்துக்குப்பா அப்படி எல்லாம் செய்ய முடியாது அரெஸ்ட் பண்ணுவாங்க என் தங்கச்சி என் பேர்ல வச்சுக்கிற மதிப்பையும் மரியாதையும் நான் கெடுத்துக்குறேன்லப்பா கோபி இந்த விஷயத்துல மாத்திரம் நீ ஹெல்ப் பண்ணிலாம் வாழ்நாள் முழுத்த நான் உனக்கு கடமைப்பட்டவனா இருப்பான் அப்படியா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா செய்த வைக்கிறேன் கோபி உனக்காக நான் ஒத்துக்கிறேன் சித்திரா பாத்தீங்களா சார் இதுதான் தெய்வீக காதல் தயவு செஞ்சு இதை நீங்க பிரிக்க கூடாது ஒரு முக்கியமான விஷயம் எங்க கல்யாணம் நடந்து முடியிற வரைக்கும் அதனாலதான் அவரே கொஞ்சம் நல்ல தந்தியா இருந்தா கெட்ட தந்தியா இருந்தா ஒட்டி திருப்பிடுவோம் ரயில்வே ஸ்டேஷன் மகாலட்சுமி நாளைக்கு காலையில் உங்க தங்கச்சி மகாலட்சுமி இன்னும் ரெண்டு பாட்டி ஒலிக்கிங்கன்னா அவர் வீட்டுக்கே தந்தி கொடுக்க முடியாது என்ன போரும் போற அந்த பையன் சிங்கப்பூர் பையனா இங்கிலீஷ்லாட்டு கல்யாணம் ஆகலையா கல்யாணாகலனா பஞ்சாதியா மேலே விசாரிக்க வேண்டியது தானே விஜயன் சார் கல்யாணாகலனா பஞ்சாதி இல்லையா யோ மேலே ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாலேனே கேட்டயா முடியலையா சார் அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் தடபொவும் கையமா நிக்கற நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன சொன்னே இன்ஸ்பெக்டர் அண்ணே பிரேண் யோ முருகா ஷண்முகா கந்தா கடம்பா கார்த்திகேயா இப்போ வந்தா இப்போதான் என்ன பச்சதிர கைல தடபொ அது வந்துமா இந்த விஜயங்க விஜயா ஏமணி கேக்கற நீ ஊருக்கு போன இல்லையா அதுக்கு மறுநாளே அவ வீட்ட விட்டு ஓடி போயிட்டாமா பிரேம் நான் நினைச்ச மாதிரி என்ன எடுத்துட்டு ஓடி போயிட்டா வளர்த்தோம் அடுத்த நாளை வந்துட்ட வந்துட்டார குடும்பமே ரத்த உதிப்பா இருக்கு அதாவதுக்கு நீங்க வரங்கன்னு சொல்லி தி அடிச்சீங்க இல்லையா அந்த தந்தியை காமிச்சேன் நான் பாட்டு பாடி தான் கூட்டுனுறேன் அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நான் மாம்பலத்திலேயே இறங்கிட்டேன் ஐயோ சரி வந்துருவார் ஒன்னும் கவலைப்படாதீங்க பிரமாதமா பாடிட்டு வருவார் பாருங்க வந்துட்டே இருக்குமா பயங்கர கூட்டம் புட்பால் தொங்கிக்கிட்டே வந்தோ எங்க அப்பாவுக்கு எல்லாமே தமாஷ் தான் காப்பி கொண்டாங்க அதிகமா எடுப்போங்க வந்தீங்க என்ன பாத உங்க பாவ சிங்கப்பூர் சிதம்பரம் சிதம்பரமா நாய்க்கு வர சொன்னேன் என்ன விளையாடுறீங்க சிங்கப்பூர் சிதம்பரமே சொல்ல வரல சிதம்பரமா நடிக்க வந்தீங்களா நான் ஆபிஸ் பொன்னு பண்ணி டெஸ்பாஸ் ராஜா போல் நீங்க வர வேணாம் சொல்லி தந்தி வச்சிட்டேன் ஐயோ ராஜுவோப்பா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல வகையா மாட்டி விட்டானே என்ன சார் நிஜமான சிங்கப்பூர் சிதம்பரம்ட்டார் சார் நீங்க வேற இங்க இருந்தா அனாவசமான குழப்பமாயிடும் அந்த அம்மா வார்த்தக்குள்ள நைசா தாண்டி தாண்டி ஓடி போயிடுங்க சித்தாவுடைய அம்மா என் அண்ணன் நம்பிக்கிட்டு உள்ள போயிருக்காங்க இப்ப காஃபி எடுத்துட்டு வருவாங்க இது என்ன பெரிய ப்ராப்ளம் காஃபி வந்தா நான் சாப்பிட்டு போறேன் வீட்டுக்குள்ள ஒரு பைத்தி வந்தது கல்லட்சி அம்சம் சொல்றேன் தகவல் செஞ்சு போயிடுங்க சார் ஏ இந்த இடத்தை விட்டு நான் நகர முடியாது வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர முடியாது என்னாடியே வந்த பி ஏன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ண சொல்ற என்ன தம்பி தலையழுத்து வாங்க வந்து என்ன என்ன தம்பி தலை ஒண்ணு சிங்கப்பூர்ல இருபது கோடி ரூபாய் அவங்க துட்டு வாங்கிட்டு இந்தியா பீரங்கி தான் தருவேன் போயிட்டீங்க என்னமா பண்றது இவருதான் என்ன திடீர்னு வந்துருக்கீங்க கையில பொட்டி பிடிக்கலாம் காணும் என்ன எல்லாம் பாட்டு அதாவது நீங்க எங்க அப்பாவை தேடி பாட்டு பாடிங்க இல்லையா ரேடியோ டிவி எல்லாம் அந்த டிவியில பாடின பாட்டை யாரோ வீடியோ எடுத்து சிங்கப்பூர் அனுப்பிச்சுட்டாங்க அது அங்க இட் ஆயிடுச்சு பிஏ பாடிக்கினே வந்தாரு அப்படியா இருங்க உங்களுக்கும் காபி கொண்டாருப்பா என்ன பாய் அந்த மாவட்டத்துக்குள்ள சுருக்கமா சொல்ற விவரமா புரிஞ்சுக்கிட்டு பாக்கியம் கூட இல்லாமல் தங்கச்சி பகுதியிலே சத்தம் போட்டு தங்கச்சி கூப்பிட்டு ஒத்துக்க மாட்டேன் தங்கச்சி நான் பிரியமாட்டேன் தங்கச்சி தங்கச்சி மன்னிச்சு அதே மீறி தங்கச்சி நான் பிஏதாமா நல்லா இருக்கேன் தங்கச்சி நான் பியதாமா சித்திர நல்லா இருக்கலாம் தங்கச்சி நான் பிஏதாமா நான் பியதான் யோ இப்ப நீ பிஏவா இல்லையா நான் கேட்டேன் எனக்கே இப்ப பைத்தியம் பிடிக்கும் போல இருக்க அவசரப்படாதீங்க கதை திடீர்னு மாதிரி போச்சு கவலைப்படாதீங்க தண்டச்சி காபி ரொம்ப நல்லா இருக்கு தந்தச்சி இப்ப நான் கேட்டேன் தாய் குலத்துக்கிட்ட கெட்ட போயிருவாங்கற என்ன ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்களை கூபிட்டு எனக்கு சிங்கப்பூர்ல இருக்கு அதனால உடனடியா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுங்க அவங்க அப்படி முகூர்த்தம் அமையல அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல வச்சுக்க சொல்லுங்க கமிட் பண்ணிடுவோம் அப்புறம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஏதாவது சொன்ன வெட்டி காபி கூட சாப்பிட வேற போட்டு கொண்டு வரேன் உண்மையை சொல்லணுமா தங்கச்சி உண்மையை சொல்லணுமா ஏன் இந்தியா வந்துட்டு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறியா என்னையா உண்மை எல்லாம் இந்த வேலைக்கறி விஷயம் தானே யாரும் இந்த வீட்டுல வேலைக்காரிய பத்தி பேசவே கூடாது அப்புறம் எருமை கண்ணு ஏன் தங்கச்சி தங்கச்சி எனக்கு இல்லாத பாசம் என்ன தங்கச்சியா வேலையை விட்டு ஒரே தூக்கிடுவா என்னையா நினைக்கிறான் தூக்கிடுவாரு என்ன? அப்பா அம்மா பேரு அம்மாவ கல்யாணம் கட்டிட்டு சிங்கப்பூர் போனாரு அங்க போன எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு என்னுடைய சம்சாரம் பேர் அஞ்சலாம் சிரிக்கிறீங்க கேட்டதுக்கு சிங்கப்பூர் பாஷையில அஞ்சல வீட்ட விட்டு ஓடி வந்த பொண்ணுமா அப்புறம் அப்பா எல்லாரையும் சிங்கப்பூர் பாஷையில ஆசையா வந்து உனக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணனுக்கு ஒண்ணு என்ன பத்து வரைக்கும் தெரியும் இருக்கான்னு கேட்டேன் என்னமா சின்ன வயசுல போட்டுப்பீங்களா என்ன சின்ன வயசுல ஒரு பாட்டு படுவியே இருக்கான்னு கேட்டேன் தம்பி சின்ன வீசுபாடி என்ன பாட்டே என்ன சரதி சிச்சுவேஷன் தெரியாத பேசறீங்க நடிப்புன்னா இதெல்லாம் கத்துக்க வேண்டமா நீங்க ஒரு அண்ணே சரி அவங்க தங்கை ரொம்ப ವರ್ಷ கழிச்சு மீட் பண்றீங்க சின்ன வீசுபாடி என்ன கை வீசம்பா கை வீசி கடக்கி போலா அப்படி பாருங்க ஐயோ அந்த பாட்டு வராது பாருங்க ஆமா உங்களுக்கு அந்த அளவுக்கு நடிப்பு வருமா பாட்டு வராதின்னு கே சரியா பாட்டு சொல்லு பா சின்ன வீசு எல்லாரும் பாண்ண பாட்டு ஒன்னு இருக்கு என்ன அத பாடிடுங்க என்ன சொல்ல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பழைய நினைவு வருது வருங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஔவை அது இல்ல கர்நாட்டிக்ல கர்நாடிகா கர்நாடிகா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சின்ன சின்ன பாட்டு பாடு கேட்டேன் எனக்கு கத்து கொடுனேன் கத்து கொடுக்க முடியாது அந்த பாட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் பாட்டா அப்படியும் என்ன பாட்டு அது சரி யோ, நீ சிங்கப்பூர்ல எப்படி முன்னுக்கு வந்த இப்பதான் சொல்லணுமா சும்மாரு அதே பாட்டு அதே பிச்சி. என்னது பிச்சி, குரல் கட்ட ஆமா இந்த பாட்டு பிஏக்கு தெரிஞ்சது அதாவது பண்ணி வச்சுக்கா நம்ம அமைக்க வயத்தில பாஸ்வேர்டோடு யா சத்தியே கிடையாது வராதுன்னு வந்து நிக்கிறேன் என்ன பண்ண சொல்றேன் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்னமா நீ என்னோட உண்மையான அண்ணன் அந்த பைத்தியம் திருட பொறுக்கி விட்டுட்டீங்களே அதுக்கு இருக்கிற பாசத்துல பாதி கூட உனக்கு இல்லையே என்ன தங்கச்சி அப்படியா சொல்லிட்டி அண்ணா உணர்ச்சி வசப்படாதீயா எப்படியும் கதை உண்மையில்தான் முடிய போகுது நீங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடி ஒண்ணு சேர்ற வரைக்கும் இந்த கேசட் கவலைப்படாது என்ன தங்கப்ப குப்பையா இருக்கு ஏமா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலக்காரி இல்லையா சந்தேகமா இல்ல நீ அண்ணன் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க என்னடாது வந்து இத்தனை நாள் ஆகுது வேலைக்காரியை பத்தி கேட்கவே இல்லையான்னு பார்த்தேன் கேட்டுட்டேன் நீ அண்ணன் தான் என்ன வேலைக்காரி விளையா நீங்க அப்பா சாரு சிங்கப்பூர்ல இருக்கு சிங்கப்பூர்ல வேலை விஷயம் சிங்கப்பூர்ல சொல்லு சொல்றேன் பிரேம் தம்பி புரிய புரியதான் நேர அவங்களுக்கே சொல்லிருக்கலாம் பக்கத்து முருகன் கோயில்ல நாளை காலையில உனக்கும் சித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணிருக்கேன் நாளைக்கு காலையிலேயே நிச்சயதார்த்தம் அப்படின்னா நாளைக்கு மத்தியானமே கல்யாணம் நாளைக்கு சாயங்காலமே என்னது ரிசபஷன் தான் வேற என்ன அவசரப்படுறிய அதுக்கேவா நம்ம குல வழக்கப்படி உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சப்பறம் தான் கல்யாணம் அது என்னது குல வழக்கப்படி என்ன செய்வீங்க என்னன்னா சொல்லவே இல்லையா இவர்தான் இவரை கேட்டா குலமே மாறிடும் நம்ம பியை வைக்கப்போம் பிஏ அது என்ன குலவிழக்கம் சொல்றேன் சொல்லுங்க பையனுக்கு மொட்டை அடிச்சு சந்தனம் பூசி முருகன் கோயிலை சுத்தி வரணும் கோமனத்தோடய நினைச்சு பாருங்க கழுத்துல டையும் கோமனம் எப்படி நல்லவா இருக்கும் என்னையாது உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன் கவலைப்படாத மாத்தி சொல்றேன் என்ன கழுத்துல கோமனம் கீழே டையா வேணா அந்த மேனேஜர் தான் உன்னை பயங்கரமா தகராறு பண்றான் கொஞ்சம் வருது சரியா பாத்து சொல்லியா அவங்களுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி குத்தி முருகன் கோயில ஆறு முறை சுத்தி வரணும் கோவனத்தோட முருகா இத அர்த்தம் நல்லபடியா நடந்துது. அப்ரணா அடுத்து நல்ல வி கல்யாணம் வச்சுக்க வேண்டியதா? அதல்ல அண்ணா. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இந்த வாரமே வச்சுக்கலாம் தங்கச்சி. யோ உன்னை யாரைய கேட்டா? போய அண்ணா. いや பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயமா. இப்போ இந்த வாரமே வச்சுக்கலாம் அப்படின்றே. பேசாம இரு ஓரம் இரு يا போய அண்ணா. கல்யாணத்தை சிங்கப்பூர்லயே வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு ಗೌரவமா இருக்கும். சிங்கப்பூர்ல வேண்டாம்மா. அங்க குளூர்ல அறுப்பு பார்த்தா வைக்க முடியாது. 나ரசரம் ஊதினால 4 மாசம் உள்ள தள்ளு பேடுவான். அங்கலாம் வேண்டாம்மா பேசாம இரு يا. அப்ப சரி என்னோட செலவு முழுக்க நம்ம பிஏதான் எங்க அண்ணனை அவர் பையன அவர் தங்கச்சி பொண்ணு குடுக்கறதா ஒரு ஏற்பாடு கடைசி நிமிஷத்துல இவர் பையன் ஒரு வேலைக்காரியை எழுத்துக்கிட்டு ஓடிட்டான் அங்கே வேலைக்காரியா அதனால இந்த கல்யாண செலவு முழுக்கிஏதான் பண்றாரு உன் பையன் வேலை காரி எழுத்துட்டு ஓடி போயிட்டான் விடலாமா நடுரோட்ல கட்டி வச்சு அவன் மூஞ்சல காரி தூ துப்ப வேண்டாம் நீ எல்லாம் வந்துட்ட சிங்கப்பூர்ல இருந்து இப்படி அவமான படம் வச்சுட்டானே தெரியுதுல்ல உட்கார அப்படி உண்மை கிடைக்குலப்பா அப்படி இருக்கணும் சிதம்பரம் அவர்தான் சும்மா இருக்க இன்ஸ்பெக்டர் நீங்க எதுக்காக சிங்கப்பூர் சிதம்பரத்தை கேக்குறீங்கன்னு தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேர்ல யாரு சிங்கப்பூர் சிதம்பரம் நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல ஒரு வீட்டுல விசாரிக்க போகும்போது ஒரு பயிர் சதா தொடர்பு முகையுமா இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க அது ஒண்ணுல்லே புதுசா சிங்கப்பூர் எப்படி போறதுன்னு கேட்டாங்க என்ன தம்பி சொல்றேன் அது ஒண்ணு இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யார் சிங்கப்பூர் சிதம்பரம் கேக்குறாரு அதற்கு மொட்டை சிங்கப்பூர் சிதம்பரம் நடந்தது ஒரே பையன் தான் எனக்கு ஒரே மகனே அப்பா நீங்க தான் சிங்கப்பூர் சிதம்பரம் சொல்லுங்க நான் உங்க அண்ணன் கிடைச்சான் என்ன செலவு தயமா பண்ணிருக்கேன் தங்கச்சி நீ ியா இங்க வந்தாருக்கு போங்க வந்ததுக்கு ஒரு கேஸ் கைதா யாரா நீங்க அப்பாவா என்ன இவ்வளவு கேவலமான ஒரு அப்பா வச்சிருக்கீங்க பிரேம் தம்பி என்ன நடந்தது ஆரம்பத்திலேருந்து நான் சேர்த்து வைக்க மாட்டேனா நிக்கிறான் பாருங்க பையன் அவன் தான் உண்மையான பிரேம் அவன் பக்கத்துல தொடப்பத்தோட நிக்கிறான் பாருங்க இவதான் வேலைக்காரி விஜயா நான் இங்கிலஷ்ல பண்றேன் எங்க அண்ணா பையனுக்கு தான் சித்திரா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னங்கிறது நான் காலையில் தானே நம்ம ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தாச்சு உங்க பெண்ணுக்கும் எனக்கும் காலையில்தானே நிச்சயதார்த்தாச்சு உங்க பாருங்க அண்ணன் ரெண்டாம் தரமா தெருவீங்க முதல் தரமா தரமாட்டீங்களா என்னங்கிறது என்ன ஆனாலும் சரிப்பா நான் தந்துச்சி அண்ணா இந்த ஒரு வாரத்துக்காக கட்டுப்படுமா ஐயா நான் எவ்வளவு பண்றேன் கொஞ்சம் நன்றியோட எனக்கு உதவி செய்யுங்க காப்பாத்திருக்கான் அவனை என் மகனாவே நான் பாவிக்கிறேன் அப்பா என்னுடைய சொத்துல பாதி நான் அவனுக்கு எழுதி வச்சிருக்கமா நாம சொல்ல போற கருத்து என்ன இனிமே யாருமே குடும்ப பாட்டை கேள்வி பண்ண கூடாது குடும்பத்துக்கு ஒரு பாட்டு வளர்க்கணும் சிங்கப்பூர் சிதம்பரம் மகாலட்சுமி அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க ரெடி ஒன்ங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா காலின்றி மோரில்லை காலின்றி சிறப்பில்லை பெண்ணே தங்கச்சி கண்ணே